வணக்கம் ஆகஸ்ட் 16, 2018 பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதர்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று 2026 இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிபா உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு அமெரிக்கா இரண்டு உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவதற்கான தகுதியை பெற்றுள்ள நாடு ஸ்காட்லாந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சர்வதேச தகவல் மற்றும் தொலை தொடர்பு மாநாடு நேபாள நாட்டில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நூத்தி ஆறாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்கு நடைபெறவுள்ளது இரண்டு 2. டி எஸ் ஆன் மொபைல் செயலி எதனுடன் தொடர்புடையது மூன்று இந்திய இராணுவ உபகரணமான டினா என்பது என்ன நான்கு சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் டி ஆனந்த் என்பவரின் தலைமையில் எதற்காக குழு அமைக்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி